வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி நூற்று ஐம்பத்தி செய்தி சேவை ஜூலை இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆடி மாதம் எட்டாம் நாள் செவ்வாய்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழக செய்திகள் ஊதிய உயர்வு கேட்டு அரசு ரப்பர் தோட்டம் தொழிலாளர்கள் அரசு ரப்பர் கழகம் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சுற்றுச்சூழலுக்கு கேடு தரும் பதினான்கு வகையான பிளாஸ்டிக் பொருட்களை ஜனவரி ஒன்று முதல் தவிர்க்க வேண்டும் என்று வேலூர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் வரும் இருபத்தி தேதி சந்திர கிரகணத்தை முன்னிட்டு காலகஸ்தியில் உள்ள காலஹஸ்தேஸ்வரர் கோயிலில் நள்ளிரவு சிறப்பு அபிஷேகம் நடைபெற உள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது காவிரியில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது ஐந்து ஆண்டுகால மேட்டூர் அணை வரலாற்றில் முப்பத்தி ஒன்பதாவது முறையாக தனது முழு கொள்ளளவை அடைந்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்தது இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஜூலை முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் எம்பிபிஎஸ் பிபிஎஸ் படிப்புகளுக்கான நிர்வாக ஒதுக்கீட்டு கலந்தாய்வு அறிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக இரண்டாம் கட்ட விசாரணை சென்னையில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் என தாழ்த்தப்பட்டோர் ஆணைய தலைவர் எல் முருகன் தெரிவித்தார் சட்டப்படிப்பு படிக்க விரும்புவோர் பத்தாம் பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்திய செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி மீது உரிமை மீறல் தீர்மானம் கொண்டுவர காங்கிரஸ் முடிவு செய்துள்ளது புதுச்சேரி மீன் அங்காடிகளில் மீன்களில் ரசாயனம் கலக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டு சோதனைக்கு எடுத்துச் சென்றனர் மேற்பட்ட மாணவர்களை இந்த ஆண்டு நீட் தேர்வை எழுத அனுமதிக்க இயலாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது மீடியா வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரத்தின் மகன் கார்த்திக் சிதம்பரம் வெளிநாடு செல்ல உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது கேரளாவில் கனமழை நீடிப்பு ஆலப்புழா குற்றநாட்டில் ஆறு லட்சம் மக்கள் வெள்ளத்தில் சிக்கி தவித்துள்ளனர் பாலியல் வன்கொடுமை கொலை போன்ற கொடிய குற்ற சம்பவங்களில் ஒவ்வொரு வழக்கிலும் சிறார் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்க முடியாது என்று நீதிபதி மதன் பி லோகூர் கூறியுள்ளார் நடப்பாண்டில் பனிரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் புதிதாக வருமான வரி தாக்கல் செய்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஹிமாச்சல பிரதேச மாநிலம் மண்டி மாவட்டத்தில் நர் சவுத் பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது மத்திய பிரதேச மாநிலம் சிங் ரவுலி மாவட்டத்தில் குழந்தையை கடத்த வந்தனர் என நினைத்து ஒரு பெண் மீது கும்பல் சரமாறியதற்காக தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலை அடுத்து அப்பெண் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் புதுடெல்லியின் ஜந்தர் மந்தர் பகுதியில் போராட்டம் செய்வதற்கு முழுமையாக தடை விதிக்க முடியாது என உச்ச நீதிமன்றம் கொரிய வகையில் ஏப்ரல் மாதம் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்தை தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் என தென்கொரிய அரசாங்கத்தை வடகொரியா வலியுறுத்தியுள்ளது சூரியனுக்கு மிக அருகில் செல்லும் வகையில் சாட்டலைட் ஒன்றை நாசா அடுத்த மாதம் அனுப்ப உள்ளது சிரியாவில் போர் நடக்கும் ஆபத்தான பகுதிகளில் சிக்கிக்கொண்டிருந்த ஒயிட் ஹெல்மெட் அமைப்பைச் சேர்ந்த தன் ஆர்வலர்களையும் அவர்களது குடும்பத்தினர்களையும் இஸ்ரேல் அரசு மீட்டுள்ளது அரபு தேசங்களில் பணக்காரர்களின் சொர்க்க புரியாக கொண்டாடப்பட்ட துபாய் தற்பொழுது பெரும் பொருளாதார சரிவை சந்தித்து வருகிறது பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் ஊழல் பணத்தில் லண்டன் அவன்பீல் சொகுசு வீடுகளை வாங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது இது தொடர்பாக வழக்கில் அவருக்கு பத்து ஆண்டு அவரது மகள் மரியாதைக்கு ஒரு ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் விமான நிலையம் நுழைவாயில் அந்நாட்டு துணை அதிபரை குறிவைத்து நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் பதினான்கு பேர் பலியாகியுள்ளனர் அறுபது பேர் காயமடைந்துள்ளனர் கனடாவின் மர்ம நபர் நடத்தியாக்கிச்சூட்டில் சிறுமி உட்பட ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனர் சோமாலியா நாட்டில் கிஸ்மயூ துறைமுக நகருக்கு சற்று தொலைவில் அந்நாட்டின் இராணுவ தளம் அமைந்துள்ளது இந்த நிலையில் வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட கார் ஒன்றை தளத்தின் மீது தீவிரவாதிகள் வெடிக்கச் செய்துள்ளனர் இந்த தாக்குதலில் இருபத்தி வீரர்கள் கொல்லப்பட்டனர் அமெரிக்காவை மீண்டும் மிரட்ட நினைத்தால் வரலாறு முழுக்க சில நாடுகள் அடைந்த வேதனையை எதிர்கொள்ள நேரிடும் என ஈரான் அதிபரை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம் எச்சரித்துள்ளார் வணிகச் செய்திகள் நாடு முழுவதும் கூடுதலாக ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து கோடி பேரை வருமான வரி செலுத்துவோர் பட்டியலில் கொண்டு வரும்படி வருமான வரித்துறைக்கு மத்திய நேரடி வரி வாரியம் இந்திய பஞ்சு வெளிநாடுகளை விட தரமாக உள்ளது எனவும் நடப்பு ஆண்டில் ஐந்து லட்சம் பேர்கள் வாங்கப்படும் எனவும் ஜவுளி தொழில் முனைவோர் அமைப்பினர் தெரிவித்துள்ளனர் ஜிஎஸ்டி கவுன்சிலின் இருபத்தி கூட்டம் டெல்லியில் நடந்தது இதில் ஜவுளி ஜவுளித்துறை மற்றும் இன்ஜினியரிங் துறையின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாததான் கோவை தொழில்துறையினர் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் கோவையில் நடப்பாண்டு பம்பு செட் உற்பத்தி மற்றும் விற்பனை சீசன் முடிவடைந்துள்ளது நடப்பாண்டில் அதிக அளவிலான ஜிஎஸ்டி வரி விதிப்பு மூலப்பொருள் விலையேற்றம் டீசல் விலையேற்றத்தால் போக்குவரத்து செலவு அதிகரிப்பு ஆகியவற்றால் உற்பத்தி செலவு அதிகரித்து அதற்குரிய சந்தை வாய்ப்பு கிடைக்காமல் பம்பு உற்பத்தி மற்றும் விற்பனை ஐம்பது பாதிப்படைந்துள்ளது அமெரிக்காலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு காசுகள் உள்ளது விளையாட்டுச் செய்திகள் விளையாட்டு இந்தியா திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெறுவதற்காக எழுநூற்று முப்பத்தி நான்கு பேரை இந்திய விளையாட்டு ஆணையம் தேர்வு செய்துள்ளது நடைபெறும் கவுண்டி கிரிக்கெட் போட்டியில் லங்காஷ வேகப்பந்து வீச்சாளர் ஜோ டான் கிளா கிரிக்கெட் ஆட்டத்தின் உயர்தர ஹார்டிக் சாதனை நிகழ்த்தியுள்ளார் இலங்கை மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் இலங்கை அணி நூற்று தொன்னூத்தி ஒன்பது ஓட்டங்களால் வெற்றி பெற்று 3 போட்டிகள் கொண்ட தொடரை இரண்டு என கைப்பற்றியது இலங்கை கிரிக்கெட் அணியின் ஆரம்ப வீரர் தனுஷ் குணத்திலருக்கு சர்வதேச போட்டிகளில் விளையாட தடை விதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் அறிவித்துள்ளது கரூரில் கடந்த இரு நான்களாக நடைபெற்ற மாநில அளவிலான செஸ் போட்டியில் ஓபன் பிரிவில் நடைபெற்ற போட்டியில் முதலிடத்தை கன்னியாகுமரி வீரர் என் லோகேஷ் பிடித்தார் திரைச்செய்திகள் மக்கள் இசை ஜோடியான செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி இணைந்து பிரபுதேபா படத்தில் பாடியுள்ளனர் சூப்பர் சிங்கர் வெற்றியாளரான செந்தில் கணேஷ்கு சிவகார்த்தேனின் உறுதி செய்துவிட்டார் கடந்த வாரம் பாலிவுட்டில் சஞ்சய் என்கின்ற படம் வெளியானது நடிகர் சஞ்சய் தத்தின் வாழ்க்கை வரலாறாக உருவாக்கியிருக்கும் இந்த படத்தை பிரபல பாலிவுட் இயக்குனர் ராஜ்குமார் ஹிரானி இயக்கியுள்ளார் இந்த படத்தில் சஞ்சய் தத்தாக பிரபல பாலிவுட் நடிகர் ரன்பீர் சிங் நடித்திருக்கிறார் மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் மகலான ஜான்வி கபூர் ஹிந்தியில் தடக் படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமாகியுள்ளார் இந்த படத்தின் முதல் வார இறுதியில் மூன்று நாளில் ரூபாய் முப்பத்தி நான்கு கோடி வசூலித்துள்ளது இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன தின ஒரு துளி சமையல் சமையல் கதை சொல்லும் நீதி இதுபோல் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்